ாக இருந்தனர்வருடைய உணவு யாரிடம் உள்ளதோ அவர் மூன்றாம் திண்ணை தோழர் ஒருவரை அழைத்து செல்லட்டும் நான்கு பேரு கூறிய உணவு இருந்தால் ஐந்தாவது ஆறாவது நபர்களாக திண்ணை தோழர்களை அழைத்து செல்லட்டும் என கூறினார்கள் அபூபக்கர் அலி அவர்கள் மூன்று நபர்களை அழைத்து நபிசல்லு அலஹி வசல்லனர் வீட்டில் நானும் என் தந்தை அபூபக்கரும் தாயும் எனது வீட்டிற்கும் என் தந்தை அபூபக்கருடைய வீட்டிற்கும் கூட்டாக பணி செய்தவரும் வேலையாளும் இருந்தோம் என் மனைவியும் என்று குறிப்பிட்டாரா இல்லையா என்று அடுத்த அறிவிப்பாளர் சந்தேகம் தெரிவிக்கின்றார் அபுபக்கர் அலி அல்லாஹின் அவர்கள் அவர்களுடன் இஷா தோடும் வரை அங்கேயே தங்கிவிட்டு இரவில் அல்லாஹ நாடிய வீட்டிற்கு வந்தனர் உங்கள் விருந்தினரை விட்டுவிட்டு எங்கே தங்கிவிட்டீர் என்று அவர்களின் மனைவி கேட்டனர் அதற்கு அபு பக்கர் அவர்கள் அவர்களுக்கு இன்னும் நீ இரவு உணவு அளிக்கவில்லையா என்று திருப்பி கேட்டார்கள் உணவை முன்வைத்த பின்பும் நீங்கள் வருவது வரை அவர்கள் உண்ண மறுத்துவிட்டனர் என்று மனைவி கூறினார் என் தந்தை கோபி என்பதை அறிந்து நான் சென்று ஒளிந்து கொண்டேன் அறிவெளியே மூக்கறுபடுவாய் என ஏசினார்கள் பிறகு மகிழ்வற்ற நிலையில் சாப்பிடுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒருபோதும் நான் சாப்பிட மாட்டேன் என்று தம் குடும்பத்தினரை நோக்கி கூறினார்கள் நாங்கள் உணவின் ஒவ்வொரு கவலத்தையும் எடுத்து சாப்பிடும்போது அதன் அடிப்புறத்திலிருந்து அதை விட அதிகமாக வளர்ந்து கொண்டே இருந்தது அனைவரும் வயிறு நிரம்ப உண்டார்கள் அதற்கு முன் இருந்ததை விட உணவு அதிகமாக இருந்தது முன்பிருந்த அளவு அல்லது அதை விட அதிகமாக உணவு இருந்ததை கண்டு அபோ கருதியில் ஆகும் அவர்கள் பனோபிரா சகோதரியே இது என்ன என்று தம் மனைவியிடம் வினவினார்கள் அதற்கு அவர்கள் என் கண் குளிர்ச்சியின் மேல் ஆணையாக இதன் காரணம் எனக்கு தெரியவில்லை ஆனால் முன்பிருந்ததை விட மூன்று மடங்கு இப்போது அதிகமாக உணவு உள்ளது என்றார்கள் பிறகு அபூவ கருதியாகும் இவர்களும் சாப்பிட்டார்கள் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தது சைதானிடமிருந்து ஏற்பட்டுவிட்டது என்று ஒரு கவலத்தை எடுத்துக் கொண்டார்கள் பின்பு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் எஞ்சிய உணவை எடுத்துச் சென்றார்கள் காலை அது அங்கே இருந்தது எங்களுக்கும் ஒரு கூட்டத்தினருக்கும் ஒரு உடன்படிக்கை ஒன்று இருந்தது அந்த கெடு முடிந்து விட்டது அது சம்பந்தமாக நபி சலாஹி அவர்களிடம் வந்திருந்தவர்களை பன்னிரண்டு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு தலைவரின் கீழ் அமைத்தோம் அவர்களில் ஒவ்வொரு எத்தனை பேர் இருந்தனர் என்பதை அல்லாஹுவே அறிவான் அவர்கள் அனைவரும் அந்த உணவிலிருந்து சாப்பிட்டார்கள்